அக்கினிச் சுடர்கள் என்ற இந்த கேட்பொழிப்புகளைக்கான பாடல்களை கவிஞர் புதுவீரத் திருந்துரை கவிஞர் ராவண்ணன் வீரா ஆகியோர் புனைந்துள்ளனர் பாடல்களுக்கான இசையை இசையமைப்பாளர் இசைவாளர் கண்ணன் எஸ் பி ஈஸ்வரநாதன் இசை பிரியன் ஆகியோர் வழங்கியுள்ளனர் நிதர்சன நிறுவனத்தின் தர்மேந்திரா கலேகத்தில் இந்த பாடல்களை காது வகையில் ஒலிப்பதிவு செய்துள்ளார் மலையவன் இந்த பாடல்களை தமிழிடத்தின் புகழ்பூத்த பாடகர்களான ஜே ஆ சுகுமார் நிரோஜன் திருமலைச்சந்திரன் வசீகரன் சந்திரமோகன் தவமலர் ஆகியோர் தங்கள் தேன் மதுரக்குரலினால் பாடியுள்ளனர் பாடலின் பின்னணியில் மணிமொழி இசையரசன் அணிசை கலைஞர்கள் கீபோர்டு முரளி எஸ்பி ஈஸ்வரநாதன் இசைப்பிரியன் கரீந்திரன் ஐங்கரன் முகிலரசன் ட்ரம்ஸ் சேது சதா திருமாறன் சாரங்கன் தபேலா சிவராம் சதா வேல்மாறன் கபிலன் மணிவாசகன் தர்சன் கிட்டார் அமல்ராஜ் காந்தன் சிவா வயலின் கோபிதாஸ் மிருதங்கம் தணிகை வீணை சாம்பவி, உருவாக்கம் வெளியீடு தர்மேந்திரா கலேகம் நிதர்சனம் அடுத்த ஒலிப்பதிவு நாடாவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்